ஏகாதிபத்திய தாக்குதலும் உழைக்கும் வர்க்க எதிர்ப்பும் ஏ ஆர் சிந்து தமிழில் ஜி பாலச்சந்திரன் உலகெங்கிலும் உள்ள தொழிலாளி வர்க்கம் வாழ்வின் நாள்தோறுமான மூலதனத்தின் தாக்குதலையும் அரசியல் ரீதியான ஏகாதிபத்திய தாக்குதலையும் தீவிரமான வர்க்க போராட்டத்தால் எதிர்கொண்ட வளமான அனுபவத்துடன் இந்த மே சர்வதேச தொழிலாளர் தினத்தை மிகுந்த உற்சாகத்துடனும் வர்க்க பெருமிதத்துடனும் கொண்டாடியிருக்கிறது ஏகாதிபத்திய தாக்குதல்களும் உலகளாவிய எதிர்ப்பும் முதலாளித்துவ அமைப்பின் நெருக்கடியின் பின்புலத்தில் சிஐடியு இரண்டாயிரத்தி பதினெட்டு வருமாறு குறித்து வைத்தது அரசியல் பொருளாதார மற்றும் இராணுவ முனைகள் என அனைத்திலும் ஏகாதிபத்திய சக்திகளின் மேலாதிக்க தலையீடு அதிகமான ஆக்கிரமிப்பு பரிணாமத்தை அடைந்துள்ளது வளரும் நாடுகளின் சந்தையையும் இயற்கை வளங்கள் அதிகமான பகுதிகளையும் தனது மேலாதிக்கத்தின் கீழ் தக்க வைத்து விரிவுபடுத்துவதே அதன் நோக்கம் மிக குறைவாக இருப்பினும் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு இடையேயான முரண்பாடு மெல்ல தலை தூக்குகிறது வளரும் நாடுகள் தங்கள் சந்தையை இயற்கை வளத்தை மற்றும் பொருளாதாரத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் சுரண்டிட அனுமதிப்பதன் வாயிலாக அந்த நாடுகளின் தேசிய நலனை சரணடைய செய்ய ஏகாதிபத்திய சக்திகள் பல வழிகளில் அவற்றிற்கு அழுத்தம் தருகின்றன அதன் விளைவாக இலாபத்தை அதிகரிக்க உழைப்பாளர் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டது நவீன தாராளமய கொள்கைகளை கடைபிடிக்கும் அநேக வளர்ந்த வளரும் நாடுகள் அதிக அளவில் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொழிலாளர்களின் உரிமைகளை குறைப்பது பொது சேவைகளை நீக்குவது விலைகளை உயர்த்துவது போன்றவற்றை அமல்படுத்துகின்றன பெட்ரோலிய பொருளிற்கான அதிக வரி உயர்வை எதிர்த்து சென்ற ஆண்டு நவம்பரில் பிரான்சில் துவங்கிய தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டமான எல்லோ வெஸ்ட் இயக்கம் அதாவது மஞ்சள் மேலங்கி இயக்கம் அதில் ஈடுபடுபவர்கள் மஞ்சள் மேலங்கி அணிந்திருப்பர் இன்னும் தொடர்கிறது இதனால் குறைந்தபட்ச ஊதியத்தில் 100 யூரோ அதிகரிக்கவும் குறைந்த ஊதிய ஓய்வூதியதாரர்களுக்கும் ஊழியர்களின் கூடுதல் கால ஊதியம் போனஸ் ஆகியவற்றிற்கும் திட்டமிட்ட வரி உயர்வினை கைவிடவும் வலதுசாரி மக்ரோன் அரசு நிர்பந்திக்கப்பட்டது ஐரோப்பாவிலேயே சிறந்ததான பிரான்ஸ் தேசிய ரயில்வேயை தனியார்மயமாக்குவதற்கும் ஊழியர்களின் பணி நிலைகளில் மாற்றம் கொணர்வதற்கும் ஊழியர் எண்ணிக்கை குறைப்பிற்கு எதிராகவும் பிரான்சின் ரயில்வே தொழிலாளர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் உள்ளனர் ஓய்வூதிய சீர்திருத்தம் என்ற பெயரில் வருவதை ரஷ்ய தொழிலாளர்கள் எதிர்த்து போராடி வருகின்றனர் கிரீசில் சிரிசா அரசின் சிக்கன கொள்கைகளுக்கு எதிராக வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கம் ஈடுபட்டு வருகிறது ருமேனியாவில் குறைந்தபட்ச கூலியையும் ஜெர்மனியில் ஊதிய உயர்வையும் கோரி வருகிறார்கள் பயணிகள் பாதுகாப்பை அச்சுறுத்துவதும் ஆறாயிரம் நடத்துனர் பணிகளை நீக்கிட வழிவகை செய்யும் ஓட்டுநர் மட்டும் என்ற முறையில் ரயில் இயக்குவதை விரிவாக்குவதற்கு எதிராக வட இங்கிலாந்தில் ரயில்வே தொழிலாளர்கள் வேலை இறங்கினர் பணிநிலைகளின் மீதான தாக்குதலுக்கு எதிராக சுவிட்சர்லாந்து கட்டுமான தொழிலாளர்கள் பணி முடக்கம் செய்தனர் மேம்பட்ட ஊதியத்திற்காகவும் பணி நிலைமைகளுக்காகவும் போராடி வருகின்றனர் பெல்ஜியம் இத்தாலி நெதர்லாந்து போர்ச்சுக்கல் ஸ்பெயின் ஆகிய ஐந்து நாடுகளின் ஐரோப்பிய விமான பணியாளர்கள் மேம்பட்ட பணி நிலைமைகளுக்காக போராடினர் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு ஊதிய உயர்வு ஆகியவை கோரி போராடிய அமெரிக்க ஆசிரியர்களின் போராட்டம் அந்த நாட்டின் பல மாநிலங்களுக்கும் பரவியது அதே போன்ற கோரிக்கைகளுக்காக அர்ஜென்டினா இங்கிலாந்து மற்றும் ஈரான் ஆசிரியர்கள் போராடுகின்றனர் நெகிழி தொழிற்சாலை தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் தீயணைப்பு வீரர்கள் முனிசிபல் தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பல்வேறு தொழிலாளர்கள் ஊதியம் மற்றும் மேம்பட்ட பணி நிலைமைகளுக்காக வேலை செய்தனர் குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை உயர்த்த ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் ஒரு லட்சம் ஊழியர்கள் அணிவகுத்தனர் வேளாண் வர்த்தக பெரு நிறுவனங்களின் கொள்கைகளை விவசாயிகளும் பல நாடுகளில் எதிர்த்தனர் ஏகாதிபத்தியம் ஏற்பாடு செய்யும் உள்நாட்டு போர் மற்றும் அரசியல் ஆதாயத்திற்கு எதிராக உழைக்கும் மக்கள் தெருக்களுக்கு வரத் தொடங்கிவிட்டனர் ஜனாதிபதி லூலாவின் விடுதலை வேண்டி நடந்த பெரும் ஆர்ப்பாட்டங்களை பிரேசில் கண்டது அதுபோலவே மதுரோ அரசிற்கு ஆதரவாக வெனிசுலாவில் உழைக்கும் வர்க்கம் வெளிவந்தது இந்தியாவில் எதே சதிகார வகுப்புவாத நரேந்திர மோடி அரசின் முன்னெப்போதையும் இல்லாத தாக்குதல்களை இந்திய தொழிலாளவர்க்கும் கண்டுகொண்டிருக்கிறது பொறுப்பேற்ற ஐந்தே நாட்களுக்குள்ளாக மோடி அரசு பயிற்சி பருவ ஊழியர்களை எந்த வரையறையும் இன்றி பணியாற்றும் வகையில் பயிற்சி பருவ சட்டத்தினை திருத்தியது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்கள் முன்னர் குறைந்தபட்ச ஊதியத்தை குறைக்க முயற்சித்தது பெரு நிறுவனங்கள் தொழில் செய்ய என்ற பெயரில் இந்திய தொழிலாளி போராடி பெற்ற உரிமைகளை இல்லாததாக்கிட மோடி ஆட்சி தீவிரமாக முயற்சித்தது முதலாளிகளுக்கு சலுகையாக படிவ சமர்ப்பிப்பு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் தொழிற்சாலை சட்டம் ஆகியவை திருத்தப்பட்டன குறிப்பிட்ட கால என ஒரு ஆணை நிர்வாக ஆணை நிறைவேற்றப்பட்டது அதாவது ஒப்பந்த தொழிலாளர் முறை போன்ற ஒன்று வருங்கால வைப்பு நிதி தொழிலாளர் காப்புறுதி திட்டம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பல வழிமுறைகளில் தகர்க்கப்பட்டன உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரித்த பொழுதே உண்மை ஊதியம் குறைந்தது மதிப்பு உருவாக்க செலவில் ஊதியத்தின் பங்கு ஒன்பது சதவீதமாக குறைந்தது அதே சமயம் இலாபத்தின் பங்கு அறுபது சதவீதமாக உயர்ந்து அசைந்து கொண்டிருந்தது சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இந்திய ஊதிய அறிக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டின்படி நாட்டில் எண்பத்தி ஆண் தொழிலாளர்களும் தொன்னூற்றி பெண் தொழிலாளர்களும் மாதத்திற்கு ரூபாய் பத்தாயிரத்திற்கும் குறைவாக ஊதியம் பெறுகிறார்கள் இந்தியாவில் அறுபத்தி ஏழு குடும்பங்களின் மாத ஊதியம் ரூபாய் பத்தாயிரத்திற்கும் குறைவாக உள்ளதென கூறியதாக அசும் பிரேம்ஜி பல்கலைக்கழக அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு சொல்கிறது ரெண்டாயிரத்தி முதல் ரெண்டாயிரத்தி வரை மொத்த தொழிலாளர்களில் நாற்பத்தி ஆறு சதவீதமான புரிவோரில் ஐம்பத்தி ஏழு பேர் மாதம் ஏழாயிரமும் மொத்த தொழிலாளர்களை ஐம்பது சதவீதமான பேர் வெறும் ஐயாயிரமும் வருமானம் பெறுவதாக தொழிலாளர் செயலகம் அறிவிக்கிறது இதெல்லாம் சராசரியன்களே பெரும்பான்மை உழைக்கும் பணியாளர் திரளிற்கு உண்மை ஊதியம் மிகவும் கீழே இருக்கும் அதுவும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கிடைக்காது அதே சமயம் முதலாளிகளுக்கு வரி தள்ளுபடிகளும் விளக்குகளும் ஒவ்வொரு வருடமும் ஐந்து லட்சம் கோடிக்கும் மேலாக கிடைக்கிறது மேலும் பெரு வரி செலுத்தாத தொகை மட்டும் ரூபாய் ஏழு லட்சம் கோடி கிராமப்புற தபால்காரர்கள் காரர்கள் மாநில அரசு ஊழியர்கள் ரயில் ஓட்டுநர்கள் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் ஆசிரியர்கள் வங்கி ஊழியர்கள் ஒப்பந்த வெளி ஊழியர்கள் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் மின் ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆஷா அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர்கள் மற்றும் மதிய உணவு ஊழியர்கள் துப்புரவு மற்றும் முனிசிபல் தொழிலாளர்கள் மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் பன்னாட்டு நிறுவனங்களில் நவீன ஆட்டோமொபைல் உற்பத்தியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஆலை தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏன் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் உட்பட அனைவரும் அவரவர் கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் இறங்கினர் இந்த துறைகள் பலவற்றில் தொழிலாளர்களின் முழு பங்களிப்போடு வேலை நிறுத்தம் முழுமையாக நடைபெற்றது ஓய்வூதிய திட்டங்களின் மீதான தாக்குதலால் ஓய்வூதியதாரர்களும் அதனை எதிர்த்து போராட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நடந்த அனைத்து போராட்டங்களிலும் பெண் தொழிலாளர்களின் பெரும் பங்களிப்பும் அணிச்சேர்க்கையும் அவர்களின் தலைமை பண்பும் முக்கிய அம்சமாகும் பிரச்சினை சார்ந்த போராட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத ஒற்றுமை இக்காலத்தில் காண முடிந்தது இத்தகைய தாக்குதல்களுக்கு எதிராக இருபது கோடி தொழிலாளர்களுக்கு மேல் பங்கேற்ற இரண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து இரண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மற்றும் எட்டு ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி உள்ளிட்ட பொது வேலை பிஎம்எஸ் நீங்களாக மற்ற அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களுடனான ஒற்றுமை பலப்படுத்தப்பட்டது விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாலிபர்கள் மாணவர் மாதர் தலித் பழங்குடியினர் என சமுதாயத்தின் பல்வேறுபட்ட பகுதியினரும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக போராடினர் வளர்ந்து தொழிலாளர் விவசாயி ஒற்றுமை இந்தியாவில் தொழிலாளர் வர்க்க இயக்கங்கள் பிரச்சனைகளை கையிலெடுப்பதில் மென்மேலும் பக்குவம் அடைவதோடு விவசாயிகளின் போராட்டங்களோடு இணைந்து கொள்கின்றன என்பது தற்போதைய இயக்கங்களின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பொது வேலை நிறுத்தத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளில் முக்கிய கோரிக்கைகளில் நிலம் கையகப்படுத்தும் பிரச்சினை ஒன்று தொழிற்சங்க இயக்கம் தீவிரமாக விவசாயிகளின் நலன்களை ஆதரித்தது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி சிறை நிரப்பும் போராட்டமும் ஆகஸ்ட் பதினாலு சமுக் ஜாக்கரன் கூட்டான விழிப்புணர்வு மற்றும் சரித்திர முக்கியத்துவமான செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி மஸ்தூர் கிசான் சங்கர்ஸ் பேரணி தொழிலாளர் விவசாயி போராட்டத் திரளனி ஆகியவற்றில் அமைப்பு மேலிருந்து கீழ் வரை படிப்படியாக திரட்டப்பட்ட அனைத்திந்திய விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்திந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து தொழிலாளர் விவசாயிகள் கூட்டணி என்ற திசையை உருவாக்க சிஐடியு முன்முயற்சி எடுத்தது விவசாயிகளின் போராட்டங்கள் சிஐடியூவினால் முழுமையாக ஆதரிக்கப்பட்டன மத்திய தொழிற்சங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழிலாளர் கோரிக்கை சாசனம் அனைத்து மக்களின் கோரிக்கைகளை உள்ளடக்கியதாகும் பல்வேறுபட்ட மக்களின் தொடர்ச்சியான இயக்கங்கள்தான் வர்க்க அமைப்புகளின் பலமான அடித்தளத்துடன் வர்க்க வெகுஜன சமூக அமைப்புகளின் கூட்டு மேடையாக ஜன் ஏக்தா ஜன் அதிகார அந்தோலன் மக்கள் ஒற்றுமை மக்கள் அதிகார இயக்கம் அமைய உதவியது நாட்டின் உழைக்கும் மக்களின் சில முக்கிய பிரச்சனைகளை நடைபெற்று கொண்டிருந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதான அரசியல் விவாதமாக்கியது இந்த இயக்கங்களின் பலனே ஆகும் முன்னோக்கிய பாதை நவீன தாராளமயமாக்கலின் தோற்றுவாய்க்கு பின் முதல் முறையாக அரசியலும் அடிப்படையான வர்க்கங்களான தொழிலாளி வர்க்கம் விவசாய தொழிலாளர் மற்றும் ஏழை விவசாயிகளின் இயக்கங்களும் மையப்புள்ளியாக வெளிப்பட்டுள்ளன வாலிபர் மாணவர் மாதர் சூழலியலாளர்கள் தலித் பழங்குடியினர் சிறுபான்மையினர் அனைத்து ஒதுக்கப்பட்ட பிரிவினர்களின் முற்போக்கு சமூக இயக்கங்கள் இந்த நீரோட்டத்தில் இணைகின்றன ஆயினும் சிஐடியுவின் செயற்குழு சுட்டிக்காட்டுவது வருமாறு நவீன தாராளமய முதலாளித்துவ ஒழுங்குமுறை அமைப்பின் உள்ளார்ந்த நெருக்கடியானது பல நாடுகளில் தீவிர வலதுசாரி சக்திகள் அரசியல் அரங்கில் தலை தூக்கும் நிகழ்வோடு சேர்ந்தே நடக்கிறது நவீன தாராளமய கொள்கைகளின் தாக்கம் மக்களின் வாழ்வில் மற்றும் வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்தும் பிரச்சனைகளினால் அவர்களின் மத்தியில் வளர்ந்து வரும் அதிருப்தியை அமைதியின்மையை வலதுசாரி சக்திகள் தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்த முடிகிறது உழைக்கும் மக்களின் பறந்துபட்ட போராட்டங்கள் நடந்த பல நாடுகளில் வலதுசாரிகள் தலை காரணம் சமூக ஜனநாயகவாதிகளின் துரோகங்களும் மாற்று பொருளாதார முறையை தராத தொடர்ச்சியாக வர்க்கப்பார்வையுடனான போராட்டங்களாய் அவற்றை கொண்டு செல்லாத பலகீனப்பட்டுள்ள இடதுசாரிகளின் தோல்வி அல்லது இரண்டு போக்குகளுமே ஆகும் அரசியல் அரங்கில் இந்தியாவும் வலதுசாரி மாற்றத்தை எதிர்கொண்டு வருகிறது நாட்டின் மதசார்பற்ற ஜனநாயக இழை தீவிரமான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது பாஜக மட்டுமல்ல இடதுசாரிகள் தவிர்த்த மற்ற எல்லா முக்கிய அரசியல் கட்சிகளும் நவீன தாராளமய கொள்கைகளுக்காக வாதிடுபவர்களே அரசியல் விவாதத்தில் சில அடிப்படை பிரச்சினைகளை வர்க்க வெகுஜன இயக்கங்கள் கொண்டு வர முடிந்தாலும் தேர்தலுக்கு பின்னர் கூட உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக அரசின் கொள்கைகளில் அதிக மாற்றம் இருக்கப் போவதில்லை மாறாக முதலாளித்துவ அமைப்பின் உள்ளார்ந்த நெருக்கடி இன்னும் தீவிரமாவதால் உழைப்பவர் மீதான தாக்குதலும் மிக அதிகமாக போகிறது எவ்வாறு உழைக்கும் மக்களின் போராட்டங்களை முன்னெடுப்பது மற்றும் அதனை பலப்படுத்துவது என்பதும் ஜனநாயகத்தை காத்திடவும் அவ்வப்போது அரசை மாற்றுவது மட்டுமின்றி கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வர போராட்டங்களை எப்படி அரசியல் சக்தியாக மாற்றுவது என்பதும் தொழிற்சங்க இயக்கத்தின் முன்னால் உள்ள சவாலாகும் பறந்து விரிந்த பலமான தொழிற்சங்க இயக்க அடித்தளம் இவ்வாறான இயக்கத்திற்கு அஸ்திவாரமாகும் விவசாயிகளின் இயக்கம் இணைவதால் இந்த வர்க்க அணி சேர்க்கை பொருளாதார தாக்குதலுக்கு எதிரான அடித்தளமாக மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களின் சமூக ஒடுக்குமுறை மற்றும் வகுப்புவாத பிரிவினை அரசியலுக்கு எதிரான சக்தியாகவும் விளங்கும் வரும் நாட்களில் தாக்குதலுக்கு எதிரான மக்களுக்கான மாற்றை முன்னெடுப்பதாக அனைத்து வகையான சுரண்டலுக்கும் முடிவு எழும் இந்தியாவை வடிவமைப்பதில் வர்க்க அரசியல் ஒரு தீர்மானகரமான பங்கினை வகுத்திடும் கட்டுரையாளர் சிபிஎம் மத்திய உறுப்பினர்